தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பத்தொன்பதாக திகழ்வர் சண்டேஸ்வர நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் பொன்னியாறு என்னாலும் பொய்க்காமல் நீரால் வளம் கொழிக்கும் சோழ நாட்டில் என்னும் ஒரு மூதூர் உள்ளது இவ்வூரில் அந்தனர் குடும்பத்தில் எச்சத்தன் பிவித்திரை என்ற பெற்றோருக்கு மகனாக விசாராசர்மர் என்பவர் தைமாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தார் இவர் லிங்க வழிபாட்டை போற்றி வணங்கி வந்தவர் விசாராசர்மருக்கு முன் பிறவியில் தான் செய்த நல்வனையின் பயனாக இயல்பாக இருக்க வேண்டிய அறிவுத்திறனை விட அளவுக்கு அதிகமான ஞானம் இருந்து வந்தது இளம் வயதிலேயே ஞானிய போன்ற ஒளிரும் அறிவுடன் திகழ்ந்த விசாரசர்மர் அந்த இளம் வயதிலேயே மாடுகளை மேய்த்து அவற்றை பாதுகாத்து பால் கறந்து கொடுக்கும் பணியினை செய்து வந்தார் பசுக்களின் மீது விசாரசர்மருக்கு இயற்கையிலேயே அன்பு கொண்டதால் அவற்றை புனிதமாக போற்றி வந்தார் ஏழு வயது சிறுவனான விசாரசர்மர் மாடு மேய்க்க ஆரம்பத்திலிருந்து அளவுக்கு அதிகமான பசுக்கள் நிறைய பால் கொடுக்க ஆரம்பித்தன விசாரசர்மருக்கு முற்புறப்பின் உணர்ச்சி ஊந்துதலால் இப்பசுக்களின் பாலினால் சிவலிங்கத்தை அபிஷேகித்து ஆராதிக்க வேண்டும் போலிருந்தது எனவே மணி ஆற்றங்கரையில் மண்ணால் சிவலிங்கம் செய்து பசுக்களிடமிருந்து பாலை கறந்து அபிஷேகம் செய்து தினமும் வழிபட்டார் இதனை பார்த்துவிட்ட மாட்டுக்கு உரிமையானவர்கள் பாலை வீணடிக்கும் உன் மகனை கண்டித்து வையுங்கள் என்று எச்சத்தந்திடம் முறையிட்டனர் விசாரசர்மரின் அப்பா எச்சத்தத்தன் தன் மகன் மீது கூறப்படும் குற்றச்சாட்டின் உண்மையை அறிய விரும்பினான் அவ்வாறே ஒரு நாள் விசாரசர்மர் பசும்பாலா சிவலிங்கத்தை பூசிப்பதைக் கண்ட எச்சத்தந்தன் கோபமுற்று அந்த பால் குடத்தை எட்டி உதைத்தான் உதைத்தவர் தம் தந்தையர் என அறிந்தும் விசாரசர்மர் அவரது இரு காலையும் வெட்டி வீழ்த்தினார் அப்போது சிவபெருமான் தோன்றி விசாரசர்மருக்கு அருள்பாலித்து தம் தொண்டருக்கெல்லாம் தலைமை தாங்கும் சண்டேஸ்வரர் பதவியை தொந்தறினார் இவரது வாழ்வில வாழ்விலிருந்து வழிபாட்டை தடுக்க முனைவோர் யாராயினும் தண்டிக்கப்படும் என்ற கருத்து புலனாகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களை அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவதுண்டுகள் செய்வோம் நோய் நடி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்